அதனால உங்கள் தம்பீரானாரை பாடி என்ன கண்வயிலும் புனல் பொழிய அரசும் வாய்மை கலைவையிலும் ஒடிபொழிய கசிந்து பாடி அருமையாக பழன பெரிய பெருமாட்டியுடன் தோணி பேணி வீர்த்திருந்தருளும் பிரான் முன் நின்று செந்தமிழ் மாலை பக்தியோடும் பார் கொண்டு மூடியனும் பதிகம் போற்றி அதான் ஆவுக்கரசு அல்ல அரிய போந்து பிள்ளை யார் தம் திருமடத்தில் எடுந்தருக்கு செயற்குள சொல்லிட்டு ஆனா அவரை மட்டும் பாட வைத்து இவர் பாடாமல் இருந்து இருப்பார்பந்தர் சிவசிவ இப்படி பாடாம இருப்பார் அப்படி பாடாமல் இருந்தா அவர் பாடாம சொல்ற நீங்களும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எனவே இப்பொழுது பாடிய பாடல் எது என்பது எண்ணியும் ஒரு நேரத்தில் அந்த பெருமானை இவருடைய அனுபவம் எப்படி இருக்குது அவருடைய அனுபவம் எப்படி இருக்குல்லாம் ஒரு நாள் சிந்திக்க வேண்டிய ஒரு நாளும் இதாவது முதல் தலையாத்திரையில இந்த சீகாடியோட போடுது இரண்டாவது தலையாத்திரை ஒரு இருபது இருபத்தி தலங்கள் போறாங்க சேர்ந்து ஞானசம்பந்தர் முற்றுகள் பண்ணும் போது ஞானசம்பந்தர் பாடின பதிகமா படிச்சுட்டு போடுறோம் என்ன பண்ணும் நிறுத்தி இதே நேரத்தில் திருநள்ளாற்று பதிகம் பாடுகிறார் இந்த நேரத்தில் திருநள்ளாற்று பதிகம் எப்படிது என்று பாருங்க ரெண்டு பேரும் கண்ட காட்சியை அனுபவிக்கணும் செய் ஆசை என் ஆசை வெக்க மரியா கிடையாதுல அது பாட்டு ஆசை சொன்னோம்னா சன்னிதனா அதுக்கு தான் இங்க பாட்டு இங்க இருக்கணுங்கிறது என்ன பண்ணி என்ன பேரு என்ன வச்சு வெளியே சொல்லாதீங்க நீங்க லோக சஞ்சாரி இல்ல ஏன்னா அது எங்கேயும் போறோமா அதனால போகும்போது என்ன நீங்க என்ன திருச்செங்கோட்டில இருந்து வர்றீங்களா ரத்தனையில இருந்து வர்றீங்களா எங்க வீட்டில இருந்து வரீங்களான்னு கேட்கவே மாட்டாங்க ஏன் அப்படி போறதுன்னு என்ன கேட்டா இப்படி அது தாயா நீங்க இங்க இருக்கணும் இருந்து இதெல்லாம் சொல்லுனியா அப்படின்னு எங்கிட்டே சொல்லுவாங்க என்ன பண்றது ஆனா இந்த மாதிரி திருமுறை ஆற்றுப்படுத்தியது அவங்கதான் திருமுரை முற்றோதல் ஒரு நெறி கொடுத்து ஆற்றுப்படுத்திய தரும் ஒரு சன்னிதானம் திரும முற்று முற்றோதல்னா ஒரு பக்கம் ஓதுவாமூர்த்திகள் பண்ணோடு பாட ஏன்னா பன் சுமந்த பாட இன்னொரு பக்கம் அதை பொருளோடு உணர இந்த இரண்டும் சேர்ந்து ஓதுதல் தான் முழுமையாக ஓவுதல் என்று ஒரு இனம் காட்டிய பெருமை அவர்களுக்கு சொல்லி இருந்தார்கள் தமிழகம் எல்லாம் சொல்லிட்டு இருக்க என்ன பண்றது போதும் போது இருக்கிற உணர்ச்சி தனிப்பட்ட உணர்ச்சியா இருக்கு செய்யாத போது ஏழரை ஆண்டாவது இன்னைக்கு திருச்சிராப்பள்ளியில் தான் அப்படி செஞ்சு முடிச்சோம் உங்கள் தம்பியரான பாடிய அருமையாக பாட சேக்கலார் சொல்ல மாட்டார் ஏன்னு கேட்டீங்கன்னா வரலாறு பாடி இருந்தார் என்ன பாடி பாருகொண்டு மூடி கலைஞர் என்ற அந்த பாட்டை பாடினார் பாடின இவர் பாடியிருப்பாரு ஆனாலும் இது ஞான சம்பந்தர் வரலாறு அல்ல திருநாவுக்கரசர் வரலாறு எனவே பாடியிருந்தேன் இரண்டு பேருமாக கண்டுகளித்து நேர வீட்டுக்கு வந்துட்டாங்க இப்ப ஞான அந்த மாதிரி பாடியிருந்தாருன்னா ஞானசம்பந்தர் பாட இவரும் இருக்க கூட வந்து விழுந்து எவ்வளவு பாடி இருக்கீங்களா இந்த சங்கடம் எல்லாம் எந்த ஆளுக்கும் இல்லை செய்களாருக்கு தான் இருந்த ஒரு தரல்ல பல பேர் அதுல ஒரு ஒரு அம்மா கிபி ரெண்டாம் நூற்றாண்டுக்கு முந்தி ஒரு ஐயா திருவாவூடு துறையில் இருந்துகிட்டு முன்னாயிரம் ஆண்டு இருந்தாலும் ஒருத்தர் அரசராயிருந்தவர் ஒருத்தர் ஆண்டியா இருந்தவர் ஒருத்தர் செட்டியார் ஒருத்தர் புல்லமார் ஒருத்தர் அந்தனர் இவங்க பழக்க வழக்கம் வேற அவங்க பழக்க வழக்கம் வேற இவங்க தோன்றன ஊர் வேற அவங்க தோன்றன ஊர் வேற ஆரார இத்தனை இடர்பாடு செய்கிளார் தவிர எந்த கவிஞனுக்கு இருந்தது ஒருத்தனுக்கு ஆனால் அத்துணியும் வெற்றி பெற்ற ஒரே ஒருவர் செய்கிளார் சொல்றது நீங்க கம்பராம நாட்டு வளம் நகரவளம் எங்க இருக்கும் கேட்ட அவரு அப்பா உரியது என்ன தசர அயோத்தி அயோத்தியுடைய நாட்டு வளம் நகரவளம் சிலப்பதிகாரத்தில் என்ன இருக்கு அங்கதான் மூணு நாட்டு வளம் என்ன தோன்றியது பூம்புகார் எனவே பூம்புகார் வளம் இருக்கும் நடுப்புற சிலம்பிக்க போனது மதுரை அதனால மதுரை வளம் சொல்லுவார் கடைசியில் வஞ்சியில இருந்து அவர் அந்த அம்மா ஏறினாங்க அங்க வஞ்சி வளம் மூன்று நாட்டு வளம் அதுலதான் இருக்கு சிலப்பதி ஆறுத்துக்குன்னு ஒரு தனிச்சுவை அது ஏன் இருந்தது பிறந்தது பூம்புகார் சந்தியில் நின்று மதுரை பின்னர் சந்தித்தது வஞ்சி அப்படி அப்படி மற்ற எந்த நூலுக்கு அப்படிதான் இருக்கு இங்க அப்படி இல்லையா நாட்டு வள நகர்வளம் கேட்டா சோழ நாட்டுல இருந்து சோழ நாட்டு நகர்வலம் தெரியல நடுநாட்டு நகர்வளம் தெரியல பாண்டி நாட்டு நாட்டு வள நகர்வளம் அவ்வளவும் தெரியல தமிழகம் முழுதும் உள்ள வளர்த்து தெரியல ஏத்திரை வேற போறாங்களா திருவற்றியூர் வளம் திரு மயிலாப்பூர் வளம் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு பெரிய புராணத்திற்கு மட்டுமே அமைந்தது என்ன பண்றது பல்வேறு நிலை எதிர்க்கு எனவே இவ்வாறு இரண்டு பேருமா வழிபாடு செய்து இப்பொழுது வீட்டிற்கு போறாங்க யார் வீட்டுக்கு நம்முடைய ஞானசமுதிர வீட்டுக்கு அத்தன்மையனில் பாருங்க திருமட அரிய வகை புறம் போந்து பிள்ளையார்தம் திருமடத்தில் எடுந்தருடைய அமுது செய்து இங்கு ஒரு அருமையான குறிப்பு இருக்குது இங்க பல சமயங்களில் வீடுகளையே திருமணம் என்று சொல்லுகிறது மடத்தில் என்ன நடக்க வேண்டுமோ நடக்கின்றதோ அது அப்படியே வீட்டில் நடந்தது என்ன நடக்கணும் இன்னைக்கு தினமும் மகேஸ்வர பூஜ்யம் ரெண்டு பேரும் திருமணம் என்று சொல்லுகிறார் திருமணம் என்றால் என்னன்னா ஞான சம்பந்தர் இல்லத்துக்கு தான் அழைச்சிட்டு போறார் அழைச்சிக்கிட்டு போயும் கூட அதை திருமணம் என்று ஏன் சொல்லுகிறார் என்றால் திருமடத்தில் எப்படி நாளும் பல அடியாளர்களோடு உணவு உண்டு அந்த மகேஸ்வர பூஜை நடக்குமோ அதுபோல ஞானசம்பந்த இல்லத்திலையும் இருக்கும் அது போல குங்குளிய கலையனார் மடத்தில் என்று சொல்லுவார் திருக்கடவுர் அது முருகநாயனார் மடத்தில் திருப்போலூர் இங்க எல்லாம் மடம்னா மடம் அல்ல மடம் சில இருக்கலாம் ஆனா வீடே மடமாக இருந்தது நாளும் அடியவர் வர அவர்களுக்கெல்லாம் அந்த நண்பகல்ல உணவு அருந்த அவர்களை அனுப்பிச்ச உடனே செல்விருந்து விருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு அறிவாறு அரியன் சிதம்பரம் பார்க்கணும் அதனால அடிக்கடி வாங்கையா என்று இவங்க அனுப்பிச்சுட்டாங்க மறுநாள் அன்னைக்கு சாயந்திரத்துல எங்க இருந்து வருவாங்க நேற்று திருவண்ணாமலையில் இருந்தா இன்னைக்கு வேலூர்ல இருந்து வருவாங்க செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருக்கும் நல்விருந்து வானத்தவர்க்கு திருக்குறள் இப்படி செய்த இடமாயிருந்ததுனால வீடுகளையும் திருமணம் என்றார் வீடு வீடுதான் ஆனா திருமணம் என்று சொன்னதற்கு காரணம் எனவே இப்ப ஞானசம்பந்தருடைய அந்த என்ன ஞானசம்பந்தர் தோன்றிய இடம் இப்பதான் அண்மையில விற்கப்பட்டது என்ன பண்றது மனசு இன்னமும் கேட்கல விற்கப்பட்ட இடம் காஞ்சி காம ஓடி பட இடம் அங்க போயிட்டு இவ்வளவு பேருந்து இருக்கிறாங்க வாங்கல திரு யான அவர் இருந்த இன்னுமும் அப்படியே சிறுவரு தான் காக்கணும் சரி எனவே அங்க இருந்து அருமையாக நல்ல ஓதுவாமூர்த்திகளை நல்ல ஞான சம்பந்தருடைய இல்லத்தை நல்ல புதுக்கி அவர் இருந்த இடம் அல்லவா வாழ்ந்த இடம் அல்லவா ஞான குழந்தை அல்லவா அருமையா அந்த வீட்டை எல்லாம் தூய்மைப்படுத்தி காலை இப்படியால சரியா நாலரை மணி இன்னிசை வீணையர் யாழினர் இரு கொடுதோ தீரம் இயம்பினரு ஓ என்றல்லவா அந்த வீடு இருக்கணும் அப்பல்லவா ஞான சம்பந்தர் இல்லம்னு பேரு முருகா முருகா நீதான் கேட்கணும் எனவே இப்படி அந்த அவர் மதத்தில் அந்த ஞானசம்பந்த இல்லத்தில் சென்று அருமையாக உணவருந்தார்களாம் அத்தன்மையினும் அளவில் நெகிழ்ச்சியினோடும் செல்லும் நாளில் செல்லும் நாளில் ஏறத்தாழ ஒரு நான்கைந்து நாளாவது இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா மகேஸ்வர பூஜை எங்க சாப்பிட்டோம் ஞானசம்பந்த இல்லத்தில் சாப்பிட்டு ஏழாம் நூற்றாண்டு இப்ப யாரோட நாவுக்கரசான் எனக்கு ஒரு வேலையும் போறதுதான் அதை விட வேற வேலையும்தான் இல்ல அதனால எல்லோருமா இது பண்ணு அப்படி இருக்கும் நாளில் அளவிலா மகிழ்ச்சி அளவிலா சிந்த நிகழ்ச்சியினுடன் செல்லும் நாளில் திருநாவுக்கரசர் திரு உள்ளம் தன்னில் மைத்தழையும் மணிமிடற்றார் பொன்னி நாட்டு மன்னிய தானங்கள் எல்லாம் வணங்கி போற்ற மெய்தெழுந்த பெருங்காதல் பிள்ளையார்க்கு விளம்புதலும் திருநாவுக்கரசர் இரண்டு நாள் மூன்று நாள் ஒரு வாரம் இருந்திருக்கலாம் இருந்திருப்பார் என்னங்க வைகும் நாளில் அப்படி இருந்த அப்படி சொல்றீங்களா நீங்க ஒன்று இரண்டு பல என்பது வடநூல் வழக்கு ஒன்று அல்லணவெல்லாம் பலவன் என்பது தமிழ் வழக்கு இலக்கணம் வடமுடியில் ஒன்று சொல்லி சொல்லி ரெண்டுக்கு மேற்பட்டம் ஒன்றுக்கு மேற்பட்ட பலூர்ல இருக்குது சங்கரமைச்சுவார்த்து இருக்க நல்ல வேலையா போச்சு நீங்க சொன்ன நாங்க அதனால இலக்கணம் படிச்சா தப்பிச்சுக்கலாம் எங்க போனாலும் அதனால ஆமா போற போக்குல இல்ல இருங்க இப்ப நாங்க வடமொழி படிக்கல போற போக்களை எழுதினாங்க தமிழ் வழக்கு ஏன்னா ரெண்டையும் படிச்சு போற போக்கள் எழுதிட்டு போனாங்க அப்ப நாம ரெண்டையும் பலங்கலாம் ஆனா வடமொழியாளர்கள் ரெண்டு தான் சொல்லுவாங்க மூன்று ரெண்டு ஆள் தான் பல அவங்க இலக்கணா இது அருமையா போறப்போக்கில் சொன்னாங்களே அதுக்குதான் ஒரே படிச்சு தொலைக்கணும் ஆவிகளா நன்னூர்ல ஒரே படிச்சு தான் விளங்கணும் பெருஞ்சூத்தரை மட்டும் படிச்சு என்ன சகாராபாளையம் தான் ஓ இதெல்லாம் எப்படி தெரியும் உங்களுக்கு போற போக்குல நல்ல வேலை பார்த்தீங்களா நீங்க நினைவு கூட்டீர்கள் எத்தனையோ நாள் ஆச்சு நன்னூல் பார்த்துலாம் ஆனாலும் ஞாபகத்தில் எனவே இங்க ரெண்டு மூணு நாள் ரெண்டு நாள் இருந்தாலும் கூட பல நாள் சொல்லலாம் ஆனால் அப்படி அல்ல ஒரு நான்கு ஐந்து நாள் தங்கியிருப்பாங்க அப்படி இருந்துக்கரசர் என்ன சொல்லுகிறார் ரொம்ப அருமையா பொன்னி நாட்டில் மன்னிய தானங்கள் எல்லாம் வணங்கி போற்ற சோழ நாட்டிலே பல திருப்பதிகள் அரியன் சென்று பார்க்கணும் விருப்பம் என்று சொல்லும் ஏன்னா அவற்றை வெடிபெறணுங்கிறதுக்காக ஞான சம்பந்த அவரும் இப்ப எங்களுக்கு போன விட்டுருக்க மாட்டார் ஆமா திருவாமூர் போய் என்ன பண்ண போறீங்க போங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பொன்னி நாட்டில் மன்னிய தானங்கள் எல்லாம் வணங்க சோழ பல திருப்பதிகளை அரியன் கண்டு வணங்கணும்னு விருப்பம் என்ன அர்த்தம் போயிட்டு வரேங்காமே அப்படி சொன்ன அதெல்லாம் எவ்வளவு நாகரீகம் தெரியுமா அப்படி அந்த பல திருப்பதிகளையும் கண்டு வணங்க வேண்டும் என்று அடியனுக்கு அரியனுக்கு இவர் அதை சொல்லும் என்ன பண்ண முடியும் முடியாது என்ன தெரியுமோ சமுதாயம் சமுதாயம் அதனால பெருங்காதல் பிள்ளையாருக்கு விடம்புதலும் அவர் என்ன பண்ணுவாரு அவரும் அது மேவி நேர்வா ஏன்னா அவர் அந்த மாதிரி வழிபாடு அவரை போய் கூலிய கல்யாணம் எங்க உள்ளே தனித்தான சொல்லி முடியுமா சிறு தொண்டர் வீட்டுல திருப்பவலி வர்றாரு ஓடி போய் கூப்பிட்டாராம் எங்கேயுமே இல்ல அவருக்கு தான் சொன்னார் நீங்க வேணா எடுத்து பாருங்க பின்னால ஞானசம்பந்தர் வரலாறு ஞானசம்பந்த இங்கே ஒரே ஓட்டம் முடிஞ்சு ஏன்னா அவரு சேனாதிபதி சேனாதிபதி அடியாருப்பா ஆமா புலத்தில் தண்டு போய் அங்க வாகையோடும் சென்று அப்படி வந்திருக்கு அதனால வரவேற்றார் அநேகமா சிறு தொண்டர் தான் சென்றிருப்பதாக தெரிகிறது வேற அங்கேயாவது இருந்து வரவேற்றம் பல இடம் இருக்குது என்பது சிறு தொண்டர் தான் என்று நினைக்கிறேன் இல்ல ஐயா இன்னொரு அடிவரும் இப்படி இருக்கார் திருவடியை போட்டு ஏற்றுகிறார் அப்படி என பெருமான வணங்குறாதுனால அதை மறுக்க முடியல ஆண்ட அரசு எழுந்தருள கோலக்காவை அவரோடும் சென்றிரி அன்பு கொண்டு இதெல்லாம் ஆங்கில மொழியில் இருந்து தயல வச்சு இறக்கவே மாட்டான் இப்படி ஒரு நூல் இருக்குமாடா என்று அப்பா நினைக்காதீங்க என்னையும் சொல்றேன் பாலா போன தமிழன் கையில கிடைச்சதுனால கவலை இல்லாம இருக்கும் என்னமோ இப்படி சில ஆன்மா கவலைப்பட்டு அதை பத்தி பேசுங்களா நாவுக்கருக்கர் இவர் ஏற்கனவே திருக்கோலக்காவே வணங்கி முதல் தலையாத்திரையே திருக்கோலத்தான் வணங்கி தாளமல்லாம் பெற்றவர் இவர் திருக்கோலக்கா பலர் ஆனால் அவர் திருக்கோளக்கா செல்றேன்னு சொல்லும் போது வீட்டில இருந்து சொல்லப்படாது பெரியவர்களை ஏழடியாவது நடந்து அவங்களை வழி அனுப்பணும் ஏழு வீட்டை விட்டு வீட்டில் வீட்டை விட்டு ஒரு ஏழாவது அவங்களோட கூட சென்று அதன் பிறகு அடிக்கடி வரணும் ஏழடியாவது பின் சென்று இது மரபு ஆனால் இவர் என்ன திருக்கோலக்கா சொல்ற தானும் திருக்கோலக்கா வரை சென்று வணங்கி அந்த திருக்கோலக்காவில் அடியேன் வருகிறேன் சரி அடிக்கடி மீண்டும் சந்திக்கணும் என்று சொல்லிவிட்டு எப்பொழுதும் வரணும் அவர்களில் தண்ணி வர இவர்கள் தண்ணி வர திருவருள் திருவருள் என்று விடை பெற்றிருப்பார்கள் ஒலியும் ஒலியில் காட்டலாம் சாமி நாடு நாடு உறுப்பிடும் வாழ்ந்த இடம்னாவது நாலாயிரம் பேர்ல சைபர் எல்லாம் அடிச்சு நாலு பேராவது திருக்கோளக்காவே சென்றாராம் ஏற்கனவே சென்ற இடம் இவருக்கு படையதா இருக்கலாம் ஆனா அவருக்கு புதிய அப்பா தோல்லை முதல் நாள் ஞானம் பெற்றது மறுநாள் திருக்கோளக்கா புறப்படுது மூணு வயசு தானது மூணு வயசு ஆகுது ஒரு நாள் நாலு வயசு ஏறி அது அப்படியே ஒலியும் ஒலியும் தான் அப்படி சீகாடி கொஞ்சம் தாண்டது அங்கிருந்து ஒரு ஒன்றரை மைல் தான் இருக்குது திருக்கோலக்கா அப்படியே அப்பா வந்து வாடா ராஜா ஏடா ராஜா இல்லா ராஜா கல்லு குத்தும்படா தூக்கி வச்சு அந்த ஒரு மயில் கூட நடக்காம போனது திருக்கோலக்கா இப்ப அதே திருக்கோலக்காவுக்கு நடந்து அவர் நடந்து போகும் போது இவர் அப்பா தூக்கி வச்சுக்குவாங்களோ வந்தாலுமே மரபல்ல திருக்கோலக்காவை சென்ற ஞானசம்பந்தர் முதல் முறை எவ்வாறு சென்றார் இரண்டாம் முறை எவ்வாறு சென்றார் என்று ஒரு வினா வந்தார்னு எங்க புத்தியங்களை விட்டு விட என்ன எழுதுன்னு முதல் முறை சென்ற தந்தையார் தோளின் மேல் சென்றார் இரண்டாம் முறை செல்லும் பொழுது நாவுக்கரத்துடன் நடந்து சென்றார் வேணாமா அப்பதான பெரிய அத்துபிடினு அர்த்தம் நடந்து சென்று திருக்கோளக்காவிலே அவர் வழிபாடாற்றும்போது கூடவே இருந்து வழிபாடு ஆற்றி எல்லாம் வளம் வந்து இருந்து நிமிஷம் இருந்து பிறகு புறப்பட்டு செல்லும் வணக்கம் என்று சொல்லி வந்தார் இனி ஞானசம்பந்தர் பற்றி பேச மாட்டார் எடுத்துக்கொண்டது நாமக்கத்து வரலாறு எனவே திருக்கோலக்காவில் இருந்து செய்யலாம் இப்படி போகணும் சிவஜீவு எங்க போறது நாள் நாள் இல்லடா அது வாழ் அதே பிடிச்சாருனா பால் என்ன பண்ண முடியாது அருவை அறுவை சுகிச்சை என்ன புதன்கிழமை இப்ப காலை நேரம் இப்ப வரைக்கும் இருக்கிறோம் மணியனம் வந்த போது ஆறு இப்பொழுது ஏழு இருபது ஆக போகுது அப்போ ஏழு இருபது ஆச்சா சரி சரி போகுது நல்ல வேலை சாப்பிடலாம் படுத்தாம் ஏண்டா இன்னும் எத்தனை நாள் இருக்குது செப்டம்பர் மாசம் மறுநாள் காலையில் கிழிக்கும் போது அஞ்சு போச்சு ஆறு கிளியிடா அப்படிங்குறது திருவள்ளூர் பரத்தர் எதரா கிழிச்சே என்ன காலண்டரை கிழிச்சே என்ன காலண்டரையா கிழிச்ச வாழ்நாள்ல ஒரு நாளை கிழிச்சுட அப்படின்ன ஏன் நீ நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் ஆனா இந்த புதங்கலமேங்கிற அஞ்சு ஒன்பது இன்னைக்கு உன் வாழ்நாளில் கிழிச்சுட்டட நீ காலண்டறையா கிழிச்ச உன் வாழ்நாளில் கிழிச்சேன் பொன்னி கரை துருத்தி திருத்துருத்தி குத்தாலம்னு பேரு வேள்விடி எதிர்கொள் பாடி திரு எதிர்கொள் பாடி பா உருசன் தமிழ் மாலை பாடி போற்றி பரபர பலவும் பணிந்து இப்ப இதே முற்றோதலா இந்த ஒரு பாட்டு தான் நடக்கும் ஏ இந்த ஊரிலையும் பாடின பதியங்களை பண்ணோடு அவங்க பாடணும் போதவாமூர்த்தி நாங்க அதுக்கு ஒரே சொல்லணும் சிவ சிவ ஒரு பாட்டு தான் பெரிய பிராணத்துல முடிஞ்சது நடத்தவர்கள் ஏழகு என்ன பண்ற எனவே பாருங்க பரமர் திருப்பதி பலவும் பணிந்து பரமர் திருப்பதி பலவும் பணிந்து அங்க வேற சில ஊர்களை சொல்லுகிறார் சில இன்னும் வேறு சில பதிகளையும் அந்த பதிகள் சீக்கே செலுத்திருக்க சிங்கமான செஞ்சிருக்கிறாங்க படிச்சு தொலைச்சா போட்ட பதி பலவும் இந்த ஊரில் இருந்து இருக்கலாம் தலையாத்திரை செஞ்சதில் எந்த எத்தனை இடங்களில் இந்த பதி பலவும் அல்லது கோவில் பலவும் தானம் பலவும் இப்படி பல சொல்ல சொல்வார் இடைவெளி குறிக்கப்பட்டிருக்கு இப்ப அந்த ஊர்களில் இருக்கிற பதிகள்ல நமக்கு இன்னைக்கு எத்தனை பதிக்கு பாடல் கிடைச்சிருக்கு என்பதை மீண்டும் நம்ம ஒரு மறுபரிசு என்ன அதுபோல திருவாசகத்துல பல பதி சொல்லப்படுது ஓடி ஊரில் ஒந்தினி தருளி பார்ப்ப ஐக்கிய பரிசும் சொல்லுது ஓடி ஊர் எந்த ஊரில் அதெல்லாம் வைத்து திருவாசம் வைத்துக் கொண்டு அதெல்லாம் பெரும்பாலும் குங்கு நாட்டுத்தலம் பாண்டி நாட்டுத்தலமா இருக்கணும் அந்த ரெண்டு நாட திரு பொள்ளாச்சி மாளிகம் மேடில சொன்னார் இப்போ நம்ம நாமும் நிமிணம் இங்க அல்லவா அது வந்தாகணும் இது நாம நின்றாகணும் இப்போ கோடிக்காவில் அணிந்து பணிந்து ஆவடு தன்துறையைச் சேர்ந்தார் திருவாவூர் ஆவடுதன் துறையாரை அடைந்து என்ற அளவில் திருத்தாண்டக முன் அருளிச்செய்து மேபுதிருக்கு நேரிசையும் சந்தவிருத்தங்களானவையும் வேறு வேறு பாவல தென் தமிழ் தொடையால் பள்ளி தாமம் பலசாத்தி நிறைய பாடி இருக்க திருவாடு துறைக்கு அவ்வளவு சொல்கிறார் மிக்க பருவினோடும் பூவலைய தவறு பரவ பல நாள் தங்கி அங்கதான் பல நாள் தங்கி இருக்கிறது இது கூட ஒரு குறிப்பிடும்னு சொல்றேன் எங்கெங்கெல்லாம் எடுத்துலையாத்திரை பண்ணுகின்ற பொழுது இரவு இடத்தை அந்த இடம் ஏழாம் நூற்றாண்டு பல நாட்கள் நினைக்கிறேன் நம்ம ஐயா சொல்ற மாதிரி பல நாள் என்பதனால ஒரு மாசம் தங்குவரத்துறையில் சிவ சிவ நமக்கா என்ன பண்றது நம்ம எல்லாம் அழைச்சிட்டு போறாது அதனால கூட வரவங்க எல்லாம் போது எல்லாம் ஏழரை ஆச்சுன்னு நினைக்கிறோம் அவரு மட்டும் தாக்குன்னு நினைக்கல நம்மால் அவர் தங்குறார் திருவாவடுதுறை அங்க இருந்து பல தங்கி பறிஉருகை திருத்தொண்டு போற்றி செய்வார் பல நாட்கள் இருப்பார் நம்முடைய ஒரு திங்கள் இருப்பார் அங்கதான் அருமையான ஒரு பாடல் இப்போ அருமையா பாடினாங்க திருவாவூரது திருவாவூதுரை பாடினார் பணம் வேண்டி ஆனா பணம் தந்தாருங்கிறது அதுல ஒண்ணும் இல்ல விலையுடை அருந்தமிழ் என்றுதான் ஒரு குறிப்பு இருக்கு அருந்தமிழ் என்று ஒரு குறிப்பு இருக்கு லேசா இந்த பதியம் பாடுன பெருமான் தந்தார் ஆனா நாவுக்கரசர் தான் அந்த பதிக்கு போகும்போது எங்க திருவாடுதல பெஞ்சிருக்கும் போது ஆருமையா சொன்னார் மாயிரு ஞானம் எல்லாம் மலரடி வணங்கும் போலும் திருவாவூதுரை பெருமானை வணங்குறப்போ அல்லவா பாயிரும் கோடில்கள் சூழ் என்னது பரசரை ஆவர் போலும் காயிரும்டில்கள்ரு போலும்ரையனாரி என்று பெருமான ஞானக் குழந்தை இங்க பாடி தந்தைக்காக பாடிய இடத்துல அன்பருக்கு ஆயிரம் கொடுத்தீர்களே என்று பாராட்டி மகிழ்கிறார் எனவே இடரனும் தலைரனும் பாடியதும் பெருமான் பொன் கொடுத்தாரா என்றால் பொன் கொடுத்தார் என்பதற்கு அந்த பாட்டில வெளிப்படையான சான்றிடையான பதியந்தான் சான்றாக இருக்கிறது அன்பருக்கு ஆயிரம் கொடுப்போலும் எனவே அதெல்லாம் பழைய வரலாற்றையும் இணைந்து கொண்டு நாவுக்கரசர் நம்பொருட்டு திருவாவூரத்துறையில் எழுந்துள்ளார் திருவாவூரதுறையில ஒரு அருமையான நிகழ்ச்சியையும் நாம் அப்படி லேச நினைவு கூறலாம் திருவாவூடு துறையில் தான் ஞானசம்பந்த பெருமான் தன் தந்தையாருக்கு சுயவேள்விக்காக பொற்கிழி பெற்றார் அப்படி பொற்கொழி பெறுவதற்காக பாடிய பாடல்கள் தான் இடரினம் தளரணம் அந்த இடரினம் தளரணும் என்பதில் ஒவ்வொரு பாடலிலும் மகுடமாக நிறைவாக இருப்பது இதுவோ இவை ஆளுமாறு ஈவது அதுவோ உனதுன்னு ஆவண என்று விடுமுறை அதோடு கூட இன்னைக்கு இதுவோ இமை ஆளுமாறு ஈவதுண்டமைக்கு இல்லையே அதுவோ உனது ஆவடு துறையினு என்ற ஒரு அருமையான அந்த பாடல் பெரும்பாலும் இப்ப வந்து இந்த சில பதியங்களை நாம் தினம் படிக்கிற மாதிரி வச்சிருக்கிறோம் காரணம் பொருள் வேண்டுமானால் இந்த பதியத்தை படிக்க நமக்கு கிரகம் சரியில்லையானால் வெயில் தொழில் பொங்கல் படிக்க எண்ணிப்படி எல்லாம் சொல்லுகிறோம் பிள்ளைகளுடைய மனநிலை சரியில்லானா துணி வளர்த்திங்கள் என்று சொல்ல முடியாத திருப்பாச்சலாச்சாமத்து பதியத்தை படிக்க என்ன படி எல்லாம் வச்சு படிக்கிறோம் பொழுது இந்த பதிகத்தில் பாடினார் என்று பாடும்போது இதுவோ இமை ஆளுமாறு என்று பாடுகிறார் ஆனா பெருமான் அந்த பொருள் தந்தாரா இல்லையாங்கிறது அந்த பாட்டை ஒன்றும் கருத்தில் கடைசியில் ஒரே ஒரு குறிப்பு இருக்கு விலையுடை அருந்தமிழ் என்கிறது அது என்ன விலையுடை அருந்தமிழ் என்றால் இந்த பதிகம் பாடிய மாத்திரத்திலே பெருமானும் அதற்கு உந்து தந்தார் என்ற ஒரு குறிப்பை இந்த விலையுடை அருந்தமிழ் அணியும் அது தொடர்ந்து வேற எந்த திருமணமும் இல்லை அவருபான் மற்ற பதவியிலேயே இல்லை ஞானசம்பந்த பாடிய மற்ற பதவியிலே எங்கேயாவது விலையுடை அப்ப இது விலையுடைய அருந்தமிழ் ஏன் இப்படி தந்தையாருக்காக வேண்டும் என்று பெருமானின் கேட்க பெருமானம் வந்து கொடுத்தார் அதனால அது விலை இருந்தது இந்த ஒரு குறிப்பு இருக்கு ஆனால் வெளிப்படையா பொருள் தந்தார் இல்லை நம்முடைய அரசர் பெருமான் தான் உடன் வாழ்ந்த காலத்தில் இவர் திருவாவூர் போகின்ற பொழுதுதான் ஆருமையா கூட்டிவிட்டார் அப்படி பாரு ஞானசம்பந்த பிள்ளை பாடியதும் பெருமான் ஆயிரம் பொற்கடி தந்தா என்று பாடு முறை படித்து நிறுத்தணும் மலரடி வணங்கும் போலும் அப்புறம் பாயிரும் கொள்கள் சூழ்ந்த அப்புறம் பாயிரும் கொள்கள் சூழ்ந்த பெருமான் இருக்கிறாங்க இருக்க காயிரும் பொல்கள் பாயிரம் பாயிரும் கங்கையாலை படசடை வைப்பர் போலும் ஐயா பாய்ந்து வந்த கங்கையை திருச்சடையில கொண்டிருக்கிறார் காயிரும் பொல்கள் சூழ்ந்த கடுமல ஊரக்கு அம்பொன் ஆயிரம் கொடுப்பது போலும் ஆவடு துறையனாரி என்ற பதியத்தினால பெரும் ஞானசம்பந்த பிள்ளையாருக்கு ஆயிரம் பொற்கடி கொடுத்தமை நாவுக்கருத்தல் பதிகத்தினால தெரிகிறோம் எனவே அகச்சான் என்று அவரே சொல்லுவார் அப்படி ஆகவே இந்த இடனும் தலை படிக்கும்போது கூட இந்த பாட்டியும் சேர்த்துக்க எது இந்த மாயிரி ஞானம் எல்லாம்ங்கிற பாட்டியும் சேர்த்தேன்னு இருப்பான் ஏன்னா ஆயிரம் கொடுப்பர் போலும் ஆவணத்துறையினாரு இப்படி திருவாவூரத்துறையிலே ஒரு திங்களாக நம் போருட்டு அங்கே இருந்திருக்கிறார் இப்ப எல்லாம் மீண்டும் நம்ம போகும்போது எப்படி வைப்போம் வந்தீங்கன்னு சொல்லி அல்ல என்று அப்படி நம்ம குறிப்பு காட்டினார் பெருமாணி உங்க அருளாசியனால ஒரு திங்களுக்கு பிறகு வந்திருக்கிறோம் திருவாடு துறையில் உங்களை கண்டு சென்ற மாதம் வணங்கி சென்றோம் இப்ப மீண்டும் வணங்குகிறோம் இப்பொழுது நம்முடைய அந்த செலவு நயப்பினை செலவு நயப்பினை தொடங்கினால் அறிவங்களும் பின்னே வருகிறோம் என்று